வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்திச் சேவை மார்ச் 24, 2018 இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மதுரையில் கிரானைட் முறைகேடு வழக்கில் இரண்டு கிரானைட் நிறுவனங்களின் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது எண்ணூரிலிருந்து தூத்துக்குடி வரை கேஸ் பைப் லைன் பதிக்கும் திட்டத்திற்கான நிலத்தை கையகப்படுத்த இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அரசாணை அளித்து அனுமதி தந்துள்ளது பிளஸ் ஒன் பொது தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு பதினான்கு கிலோ போதை மருந்து கடத்திய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது தமிழகத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை அரசு முறைப்படுத்தி இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபது ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என உத்தரவிட்டுள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் இதுகுறித்து மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் தேசிய தினம் கொண்டாடப்பட்டதையொட்டி இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருநாட்டு வீரர்கள் இனிப்புகள் பரிமாறி கொண்டாடினர் தமிழகம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் ஊழல் ஒழிப்பு அமைப்பான லோக் ஆயுக்தா லோக்பால் நீதிமன்றங்களை ஏன் அமைக்கவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உட்பட ஆறு பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 30.57 புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் ராஜ்யசபா வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டையில் பதிந்துள்ள தகவல்கள் வழியாக ஒருவரது நூறு சதவீத அடையாள சரிபார்ப்பு என்பது சாத்தியமல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பிரான்ஸ் நாட்டில் பல்பொருள் அங்காடிக்குள் புகுந்து ஐ எஸ் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னால் உளவாளி மீது நிகழ்த்தப்பட்ட நச்சு தாக்குதலுக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு சர்வதேச நாடுகளின் நெருக்கடி அதிகரித்துள்ளது டெல்லியிலிருந்து டெல் அவிவ் நகருக்கு சவுதி அரேபியா வழியாக ஏர் இந்தியா விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் அலுவலகங்களில் கூடுதல் நேரம் வேலை பார்க்கும் முறையை முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு அரசு புதிய முயற்சி எடுத்துள்ளது உலகிலேயே தென்கொரியாவில்தான் ஊழியர்களின் விலை நேரம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சந்திப்புக்கு முன்னோட்டமாக அமெரிக்கா தென்கொரியா வடகொரியா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரிகள் பின்லாந்து நாட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய பனிப்பாறை உருக தொடங்கியுள்ளதால் கடல் நீர் மட்டம் ஒன்பது புள்ளி எட்டு அடி உயரும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் வட்டி விகிதங்களை அமெரிக்க ரிசர்வ் வங்கி அதிகரித்ததால் முதலீட்டாளர்களின் ஆர்வம் குறைந்ததன் காரணமாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டான சென்செக்ஸ் நூற்றி முப்பது புள்ளிகள் சரிந்து காணப்பட்டது இந்த ஆண்டு எல்ஐ சி பங்கு முதலீட்டு மதிப்பு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரை சரிவடைந்துள்ளது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழும் வண்ணம் கேரள அரசாங்கம் மாநிலம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் இலவச பொது வைப்பை ஹாட்ஸ்பாட்டை நிறுவ முடிவு செய்துள்ளது நாட்டின் ஏற்றுமதியை மேம்படுத்த சேவைகள் துறையில் 12 முக்கிய பிரிவுகளை ஊக்குவிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சா் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளாா் நீண்டகாலமாக இழுபறி நீடித்து வந்த டிஸ்டிவி இந்தியா மற்றும் வீடியோகான் டிடிஎச் நிறுவனங்களின் இணைப்புப் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் போட்டிக்கான சென்னை அணி வீரர்கள் சென்னை வர தொடங்கியுள்ளனர் கேப்டன் தோனி சென்னையில் பயிற்சியை தொடங்கியுள்ளார் முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி தொடர் லீக் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது ாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஆல் ஆல்ரவுண்டர் டுவைன் பிராவோ தெரிவித்துள்ளார் ஐசிசி உலகளவன் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணி மோதும் 20 ஒவர் காட்சி கிரிக்கெட் போட்டி வரும் முப்பத்தி ஒராம் தேதி லண்டன் லாட்ஸ் மைதானத்தில் நடக்கிறது பிரபல ஆங்கில இயக்குநர் கிறிஸ்டோபா் நோலன் முதல் முறையாக இந்தியா வருகிறாா் வருகிற மார்ச் தேதி மும்பை டாடா தியேட்டரில் நடக்கும் டிஜிட்டல் சினிமாவின் எதிர்காலம் பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் கமலஹாசன் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் உள்ளிட்ட இந்திய திரைப்பட நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொள்கின்றனர் மிஸ்டர் சந்திரமௌலி படத்துக்காக தாய்லாந்தில் திட்டமிடப்பட்டிருந்த படப்பிடிப்பு நிறைவு செய்யப்பட்டுள்ளது கமலஹாசன் நடிக்கவுள்ள இந்தியன் டூ படத்தில் எழுத்தாளர் ஜெயமோகனுடன் இணைந்து பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்துவும் மலையாளத்தில் உருவாக இருக்கும் இளையராஜா என்கிற படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் நடிகர் பக்ரு இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்